மறுபடிய சேர்ந்து நாம் கற்கு ஒரு மயமையான நிலக்கருமக்காக ஆண்டவரை நாம் இலவையா ஏறியாபுத்தன் சொன்னது போல நாடு மட்டும் நிர்மூலமாக இருப்பது கற்றுடைய கருமையே இறக்கங்களுக்கு முடிவில்லை நிர்பந்தமான உலகம் மரண பலத்தாக்கான இந்த உலகம் இந்த உலகத்தில் எப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்று நாம் அறியாதவர்களாக இருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த பூரக வாழ்க்கையில நாம் ஜீவனோடு இருப்பதும் இந்த நாளை காணுவதும் இந்த நாளை தேவன் நம்மை தொடர்பு ஆண்டவர் நமது மேல் வைத்த மகாபுரி கிருமையாக இருக்கிறபடியால ஆண்டு நாம் சோதரிப்போம் அவருடைய கத்தராய கிறிஸ்துவை தெய்வமாக நாம் அறிந்து ஏற்றுக்கொண்டதும் அவர் அருளிய பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொண்டது மிக மிகப்பெரிய காரியம் என்று வேதம் சொல்லுகிறது என்னுடைய மேர்தல் மன்னிக்கப்பட்டது என்னுடைய பாவம் மூடப்பட்டதோ என்னுடைய அக்கிரமத்தை கற்று என்னாதிருக்கிறாரோ என்னுடைய ஆவியில் கவனம் இல்லாதிருக்கிறதோ அவன் அவன் தான் பாக்கிவான் ஆனா அப்படினால மனிதர்களாய் பிறந்தவர்கள் யார் யார் கிறிஸ்துவை தெய்வமாக அறிந்து ஏற்றுக்கொண்டார்களோ யார் யார் அவர் அருளை பாவனிப்பாக ரஷ்ப்பை பெற்றுக் கொண்டார்களோ அவர்களே பாக்கிவார்கள் என்று நான் என்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து இந்த கால வேளையில ஆண்டவருக்கு நன்றி காலையில எனக்கு ரெண்டு வெளிப்படத்தில் உண்டான சொல்லிக்கொண்டு இன்று கர்த்தர் உங்களை மத்தியில வைக்க முடியாத எனக்கு வேத வாக்கியங்களை உங்கள சொல்வதற்காக ஆயத்தமா இருக்கிறேன் ஒரு ஊருக்குள்ளே ரெண்டு வீடுகள் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றது அந்த வீட்டில் ஒரு புரஜாதிக்காக ரஷிக்கப்படாத தேவன் அறியாத ஒரு குடும்பம் இந்த பக்கத்தில் தேவன் அறிந்த ஒரு குடும்பம் திருச்செமையோட ஒரு குடும்பம் குடும்பமும் அதாவது இப்படி இருக்கும் போது இந்த தேவட பிள்ளையுடைய காம்பவுண்டுக்குள்ள ஒரு அருமையான கனி உருட்சம் இருக்கின்றது இந்த கனிவருட்சத்தினுடைய கொடி படர்ந்து அந்த வீட்டு பக்கத்தில் அவர்களுடைய எழுகைக்குள்ள காம்பவுண்டு அந்த பக்கத்தில் அந்த கொடிகள் படர்ந்து அங்கேயும் காய்களுக்கு அழைத்து கனிகளாக படுத்திருக்கிறது அவர்கள் அதை பார்க்கின்றார்கள் பார்த்து இதை கேட்டு நாம வாங்கி சாப்பிடலாமா என்று எண்ணுகின்றார்கள் எண்ணி உடனே கேட்கின்றார்கள் கேட்டு இதை எனக்கு கொடுப்பீர்களா நான் சாப்பிடலாமா என்று சாப்படுங்கள் என்று அனுமதி கொடுக்கிறார்கள் சாப்பிட்டு பார்த்து இன்னும் கொடுங்க என்று சொல்லுகிறத மாத்திரமல்ல அவர்கள் ஓடோடி வெளியே போய் பலருக்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கனியும் இல்ல ரொம்ப தித்திப்பான கனியாக அது இருக்கிறது அவர்கள் அதாவது சாப்பிட்டே முகத்தில் இருக்கிற மலர்ச்சியும் மகிழ்ச்சியையும் நான் காணும் போது அது என்னால் உணர முடிந்தது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களே தேவாதியான ஒரு கால வேலை எனக்கு போதனை நாம் பிரஜாதிகள் மத்தியிலே ரஷிக்கப்படாத மக்கள் மத்தியிலே வாசமா இருக்கின்றோம் லட்சிக்கப்படாத மக்கள் மத்தியிலே நாம் ஜீவிக்கின்றோம் வேலை பார்க்கின்றோம் பழகுகின்றோம் அப்படிப்பட்ட இடங்களிலே நம்மில் இருக்கிற கிறிஸ்துவாகிய இந்த கனியை அவர்கள் அருந்த வேண்டும் அதற்கு ஏற்றப்பட நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்ற அதான் வேதம் சொல்லுகின்றது அதாவது மனிதனும் நற்கனியரை கண்டு பரலச்சில் இருக்கிற அவன் பிறாவி மகிமைப்படுத்தும்படி அவன் வெளித்தான் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் இப்படி நாம் செய்யும் போது நம்முடைய பக்கத்து வீடு வந்து பக்கத்து இருக்கிற மக்கள் நிச்சயமாகவே ரசிக்கப்படுவார்கள் இங்கே நடக்கிற பணக்கொழக்கங்கள் இங்க வீட்டில் நடக்கிற காலை மாலை குறிக்கப்பட்ட ஜெபங்கள் இவர்கள் இருக்கிற இவர்களுடைய நற்சாட்சிகள் இவைகளை கண்டு பக்கத்தில் அக்க பக்கங்களில் உள்ளவர்களும் நமது இயேசுவாகிய கனியை அவர்கள் புசிப்பார்கள் நம்மிடத்தில கேட்பார்கள் எங்களுக்கும் சொல்வீர்களா எங்களை நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக எப்படி இருக்கிறீர்கள் வெளியேற்றதற்கு பிரயாசப்படும் வாடகைக்கு அவருக்கு வீடு கொடுக்காது அது நெருப்புனால நெருப்பு கொடுத்து விடும் என்று சொல்லுகிறான் இந்த நெருப்புத்தான் செய்யும் இது அணைந்து போயிட்டால் என்ன ஆகும் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை இந்த வெளிப்படுதல் நான் இன்று காலையில கண்டு இரண்டாவதாக அண்டவராகிய தேவன் ஒரு பொன்மயமான உண்மையமாய் பஞ்சை போன்ற ஒரு நிலையிலே அவருடைய மயரும் அவருடைய உடையும் அவருடைய மேனையும் இருக்கும்போது கையில் பக்கத்தில் ஒரு பொற்கன மாதிரி கொண்டு இருக்கிறது அள்ளுகிறார் அவ்வளவு நாணயங்கள் அதை அள்ளி இப்படி வைத்துவிட்டு கிண்டி கிண்டி அந்த நாணயத்தினுடைய மதிப்பு சிறிதும் பெரிதும் இருக்கின்றது அவர்களை எடுத்து வந்தோண்டாக அவர் பார்த்து இப்படி இந்த வீட்டில் பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் பிள்ளைகள் ஒன்பது பேர் அதாவது இந்த பழங்கிழங்கு சீசன்ல அல்லது பறிக்கிற காலங்களில் அவைகளெல்லாம் சமைத்து அறுவசிய பங்கு வகித்திருப்பார்கள் பங்கு வகித்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் எடுத்துக்கொள்ள என்று சொல்லி கொடுப்பார்கள் அதே ஒண்ணமாக பெரியவர்கள் சிறியவர்கள் அவர் கொண்டு எப்படி கொடுக்கின்றார்களோ அப்படியே இங்கே நாணயங்களெல்லாம் எடுத்த அப்படியே தனித்தனியாக அவர் வைக்கிறதாக நான் கண்டேன் இந்த வண்ணத்தில் இந்த வண்ணத்தில்வருடைய பிள்ளைகளாக நாம் எவ்வளவுக்கு வளர்ந்திருக்கின்றோமோ அவ்வளவுக்கு கருத்தர் கிருமைகள் வரங்களை அருளப்போகின்றார் என நான் உணர்கின்றேன் சதையிலோயா அந்த வெள்ளி காசை பற்றி அப்படித்தான் சொல்லி இருக்கின்றது ஆண்டவர் அவைகளாம் பொற்களத்திலிருந்து எடுத்து அவைகளை அதாவது பார்த்து யார் யாருக்கு எதை கொடுக்கலாம் எவ்வளவு கொடுக்கலாம் என்று அவர் அதை எண்ணிக்கொண்டிருக்கிறதாக இன்றை காலை நான் கண்டேன் சதையிலோயா உமது ஆண்டவராயுதேவன் முகத்தை பார்க்கிறவல்ல உமது ஆண்டவர் தேவன் பச்சபாதம் உள்ளவரும் அல்ல அவர் மனிதனுடைய கிரிகளை மட்டும் பார்க்க வரப்போகிறார் அவர் என்ன கொண்டு வரப்போகிறார் அவர்களுடைய கிரிகளுக்கு தக்க பலனை கொண்டு வருகின்றார் என்று நான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகின்றது பழகிறவர்கள் அவர்களும் இந்த கொடி படம் அந்த பக்கம் போகட்டும் இந்த கனி அந்த பக்கமும் மக்களுக்கு கிடைக்கட்டும் அவர்களும் சாப்பிடட்டும் அது கசப்பான கரி அல்ல தோற்பான கனியல்ல திட்டிப்பான கனியாக இருக்கிறது என்பதை காலை கண்டு நிக்க நாமளும் அந்த ஸ்டேஜ் அடைய விடுமே திரும்பிக் கொண்டேன் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி இன்று காலையில் உங்கள் மத்தியில் வைக்க முடியாத ஆண்டவர் தருகின்ற வேத வாக்கியங்களை செலவற்றை நாம் தியானிக்கலாம் யோவான் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வாக்கியம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டுகளை உங்களுக்கு சொல்ல உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உலகத்தில் உங்களுக்கு உபசிரவம் உண்டு ஆனாலும் நீங்களும் உபசிரவம் இல்லை என்று சொல்லவில்லை தேவையான உபசிரவம் உண்டு கத்துறை வார்த்தை சொல்லுகிறது அதாவது உபத்திரம் உண்டை அறியாமல் இருந்தால் சமாதானம் போய்விடும் என்னத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் உபத்திரவம் ஏன் உண்டு அந்த உபத்திரத்தினால் அடைய போகிற மேன்மை என்ன அந்த உபத்திரம் எதற்காக வருகிறது தேவனை அறிந்துதான் வருகிறதா தேவனை அறியாமல் வருகின்றதா என்பதை சரியாக தெரிந்து கொண்டால்தான் இந்த உபத்திரவ காலத்தில் சோதனை காலத்தில் தேவையில் பிள்ளைகள் போகாமல் திடமாக கட்டுரை கருத்தை பற்றி கொள்ள முடியும் பிள்ளைகளாக உங்களுக்கு நீங்கள் உபத்தரவம் உண்டு இந்த உபத்தரவத்தில் ஆண்டவராக வைத்திருக்கிற நன்மைகளை கொடுக்கவும் இந்த உபசரவத்தில் அவர்களுக்குரிய சாரசு அவளை தெரிந்து கொள்வதற்கும் ஆண்டவராகிய தேவன் விரும்பி இருக்கிறார் என்பதை நான் பார்க்க போகிறோம் அந்த உலகத்தில் உபோத்தரவோ உண்டு என்று சொல்லி ஜெயித்த தேவன் உங்களுக்கு தோல்வியிடையிலும் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் என்று கற்றலை வார்த்தை சொல்லுகின்றது சங்கீதம் எழுபத்தி ஓராக்கியத்தை வாசிப்போம் உபத்தனப்பட்டது எனக்கு நல்லது கற்றுக்கொள்கின்றேன் சாவியார் உபத்திரப்பட்டது நல்லது என்று யாரா சொல்வார்களா உபத்திர உண்டு என்று யாரா சொல்லி தருவார்களா உபத்துறப்பட்டதனால் உண்டான காரியம் என்ன என்று அவர் அறிந்து கொண்டபடினாரு உபத்துறப்படுவதற்கு முன்னால் எல்லாம் சௌரியமாக இருக்கிற காலத்தில் நான் மனம் போல நடந்தேன் இஷ்டத்துக்கு நடந்தேன் தேவைப்பட்டால் ஜோ பண்ணுவேன் போவேன் அதான் எப்பொழுதாவது சமையல் இருந்தால் வேறு ஆசிரிப்பேன் இல்லாவிட்டால் நான் மனம் போல நடந்தேன் உபத்துறைப்படுவதற்கு முன்னால் வழி தப்பி நடந்தேன் இப்படி வாக்கு நடக்கிறேன் என்று சொல்லுகின்றார் இந்த உபத்திரம் எதற்காக வருகிற கற்றுக் கொள்வதற்காக கற்றுக்கொள்வதற்காக சிறமானங்களை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவருக்கு ஆண்டவர் எதை விரும்புகிறா என்பதை நான் தெரிந்து கொள்வதற்காக உபத்திரவம் எனக்கு ஏற்படுகிறது உபத்திரவாவிட்டால் பாருங்க இங்க வந்திருக்கிற அநேக உபத்திரவத்தின் மூலமாகத்தான் தேவாலயத்துக்கு வந்திருப்போம் இதோ ஒரு வியாதிபணி கடன் பிரச்சனைகள் பலவிதமான சூழ்நிலை நெருக்கடிகள் மத்தியில்தான் அநேகம் நாம் கடவுளை தேடி வந்திருக்கோம் சிலர் சத்தியத்துக்காகவும் வந்திருக்கலாம் ஆனால் இங்கே உபத்தனம் எதற்காக வருகிறது என்றால் தேவனுடைய பிரமாணங்களை தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள்வதற்காக இந்த உபசனத்தின் மூலமாக தான் கேட்போம் ஒரு மனிதனுக்கு இப்ப சிலர் வருவாங்க வருளுக்கு என்ன ஜம் பண்ணனும் எதுக்காக ஜெவம் சொல்லுங்க அதற்காக நாங்கள் ஜோம் பண்ணுவோம் என்று சொல்லும் போது அவர் என்ன சொல்வார் என்றால் எல்லாம் சம்பூர்ணமா சௌரியமா இருக்கிற ஒரு குறைவும் இல்லை ஜோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லை உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கிறது ஆனப்படினால்தான் இங்கே நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லும் ஆமாம் என்று மனைவி சொல்லுவோம் ஐயா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையிலே நோய்ப்புணிகள் தொழிலமான தூரத்துக்கு வர வேண்டிய காரணம் என்ன இந்த உபத்துவத்தின் மூலமாக சொல்லுகிற ஆலோசனை கேளுங்கள் என்று கற்றுக் கொடுக்கும் போது அதை கேட்கின்றார்கள் கேட்டு அதை கைகொள்ளும் போது அதனுடைய எல்லா உபத்திரங்களும் நீங்கி போகிறதுனால உபத்திர உலகத்திறவுங்களுக்கு உண்டு இந்த உபத்திர உபத்திரம் எதற்காக வருகிறது கற்றுக்கொள்வதற்காக மேலான சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்காக ஏதோ பேரளவுக்கு ஒரு ஆறாவதுக்கு போன வீட்டு பக்கத்தில் இருக்கிறது அப்படினா இந்த கோயிலுக்கு போனால் போதும் என்று இருந்தோம் இப்படி இங்கே போய் நமக்கு எந்த பிரச்சனையும் தீரம் நாம் எதுவும் பெற்றுக் கொள்ளவில்லை கற்றுக்கொள்ளவில்லை கற்றுத்தரவும் இல்லை அது அப்படியாது அதற்குரிய இடம் எங்கே என்று நிற்கப்படுகின்றான் தேவிட பிள்ளைகள் அதை தேடுகின்றார்கள் தேவிட பிள்ளைகளே உலகத்தில் உபோதரவம் உபோத்ரம் எதிர்க்கின்றார் உபோதரவட்டதினால உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக் கொள்ளுகிறேன் என்று பக்தனாகி தாவித ராஜா சொல்லுகிறது நாம் கண்டோம் என்னுடைய அடிப்படையினால அதாவது தேவனுடைய என்ன போதனை கொடுத்தார் போல உங்களுக்கு உபசனம் உண்டு என்று சொன்னது போல அதாவது திருச்சபையாக்கு அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது இவ்விதமாக கற்றுக் கொடுத்தார் உபசனம் பயந்து விடாதீர்கள் உபசனம் வந்ததுனால ஐயோ இந்த பாலியல் வந்ததனால்தான் இப்படி ஆகிவிட்டு என்னாதீர்கள் உபத்திரவம் நீங்கள் மேலான சத்தியத்தை மேலான பிரமாணங்களை கற்றுக்கொள்ள அறிந்து கொள்வதற்காக வகுத்த வழி என்களை தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் தர்ம ராட்சியத்திற்குள்ள கொண்டு போகிற வழி சத்தியத்தை அறியாதவர்கள் சத்தியத்தை கை அந்த தெய்வீக ராஜ்யத்தை அடைய முடியாது என்று நாம் காணுகின்ற நிலையத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி அநேக உபோத்திரங்களில் வழியாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார் உபோத்திரத்தில் திடமற்றி போய்விடாத கலங்கிக் கொண்டிருந்த மக்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு என்ன சொன்னார்கள் என்றால் அதாவது தவப்படுத்தி நாம் வழியாக சொல்ல வேண்டும் சிலர் சொல்லுவார்கள் நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள் எனக்கு உபத்தரவம் போராட்டங்கள் நெருக்கடியாக இருக்கிறது இத்தனை வருஷமா ஆரிகிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லையே என்று சொல்லுகிறவர்களை நாம் கேட்கின்றோம் உபோதரவம் யாருக்கு என்றால் அதாவது தெய்வீக பாதையில முன்னேறுகிறவர்களுக்கு பர்மகராட்சியத்தின் பாதையிலே நடக்கின்றவர்களுக்கு உபோதரவம் அந்த உபத்ரவத்தின் மூலமாகத்தான் அடுத்தடுத்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் இருக்கும்போது சூழ்நியார் ரொம்ப அடிப்பார் ரொம்ப அடிக்க அந்த வாத்தியார் ஒரு வரல அப்படின்னா அவர் கூட சந்த பயன்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு கைதட்டி சிரிப்பாங்க நல்ல நாளில் அவர் வரல இன்னைக்கு நிம்மதியாருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் நன்றாக படித்து கொடுக்கிற வாத்தியார் பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லை என்றால் கண்டிப்பார் அடிப்பார் கண்டிப்பார் ஆனால் இந்த படிக்காதவர்கள் கற்றுக்கொள்ள விரும்பாதவர்கள் என்ன சொல்வார் என்றால் உபத்தரவாடுகள் பிரயாசம் இல்லை என்ற உடனே அவர் சந்தோஷப்படுகின்றார்கள் ஆனால் தேவன் வசித்த வழி இதுவாக இருக்கின்றது அருமையானவர்களே அனைப்படியால் உபத்திரவத்தின் வழியாகத்தான் தேவன ராட்சியத்துக்குள் வேண்டும் என்று அவர்களை பற்றி சொன்னார்கள் பரவகர் ராட்சத்திற்கு போகும் வழியை கற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகின்றது என்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் எனக்கு ஒரு ஆபரேஷன் தொண்டையில் ஒரு ஆபரேஷன் ஏற்பட்டது இந்த ஆபரேஷன் நான் மரணம் அடைந்தேன் இதே மத்தியில் மரணமடைந்தேன் நாலு மணி நேரம் டெத் பாடி ஆயிருந்தேன் பாடியை கொண்டு வருவதற்காக உடன்பிறப்பும் பிரயாசப்பட்டு படிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நான் என்னுடைய ஆன்மா அரகத்தில் போய் படாத பாடுபட்டது அதை பற்றி வர்ணிக்கு எனக்கு இயலாது நாலு மணி நேரம் அங்கிருந்து கதிரி அது தேவரோக்கு கூப்பிட்டு எஞ்சின போது கத்திரிக்கு மீண்டும் உயிரிழந்தார் அதற்கு பிறகு ரட்சிப்பின் வழி எங்கே என்று நான் தேட ஆரம்பித்தேன் உபத்திரத்துக்கு முன்னால் எனக்கு எத்தனை பேர் சொன்னார்கள் என்னுடைய ஆலயத்தில் அடிக்கடி வெளியுள்ள போதை போதிப்பார்கள் அதாவது மறுத்த பிறகு நீ அரகத்துக்கு போய்விடக் கூடாது நிகராக இருந்தோம் நீ ரிக்கப்படாவிட்டால் போய்விடுவாய் எவ்வளவு பெரிய அவநிலைப்பார் என்று எனக்கு போதித்தார்கள் நான் இடத்துல கேட்டிருக்கிறேன் பார்த்தோர் யாராவது உண்டாம் மறுபடியும் பற்றி அறிந்தவர் யாராவது மற்றவர்களை விடுகிறது எல்லோருக்கும் என்கிறதை நான் அறிந்து கொண்ட மாத்திரத்தில் பார்க்கவில்லை வீட்டு மனால கோவில் இருக்கிறது என்று நான் பழைய நிலையில சத்தமாற்று பாடம் விரும்பவில்லை நான் ரெண்டும் என்று விரும்பி வழியை நான் தேடினேன் உபத்துறத்தின் மூலமாக நான் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் எடுக்க வேண்டும் பர்சுத்தாவை பெற வேண்டும் பாவம் இல்லாமல் ஜீவிக்க வேண்டும் கற்பனைக்கு உத்தரமாக வாழ வேண்டும் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்கிறதை உபத்துறப்பட்டதன் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன் உபத்துவது முன்னால் நான் கற்றுக்கொள்ளவில்லை உலகத்திர உபத்திரவும் உண்டு உபத்திரவம் எதற்காக பரலோகத்துக்கு போகிற வழியை கற்றுக்கொள்வதற்காக உபோத்திரவம் உண்டு அவருடைய மனதை துணைப்படுத்தி அனைத்து உபத்திரங்களின் வழியாக நாம் தேவிட ஆட்சியில் பிரவேசிக்க வேண்டும் தேவையான பிள்ளைகளை இந்த உபசரவத்திற்கு தான் பர்வதத்தோடு செல்லுகின்ற இணக்கமான வழி இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்று சீடர்களுக்கு போதனை கொடுத்தார்கள் உபசரவம் எதற்கு என்றால் தேவைய பிரமாணங்களை கற்றுக் கொள்ளவும் தேவடைய ராட்சத்துக்குரிய வழியை தெரிந்து நமக்கு அனுமதிக்கிற ஒன்றாக இருக்கிறபடினால சோதனைகிறேன் திராணிக்கு முந்தை சோதிக்கிறவரும் அல்ல இந்த உபத்திரம் குறிக்கப்பட்ட நாளிலே முடிந்துவிடும் பாருங்க இந்த தங்காசாரிகள் நீங்கள் பட்டறையில் போய் எதிர்ப்பை பார்ப்பீர்கள் என்றால் அங்கே தங்காசாரிகள் ஒரு தங்கத்தை எடுத்து நெருப்புல வைத்து ஊதுவார்கள் ஊ கொண்டே இருப்பார்கள் இரும்ப படுக்க வைக்கிறதுக்கு துருத்தினாலும் ஊதுவார்கள் இந்த தங்கத்துக்கு வாயு நாள் ஊதுவார்கள் ஊதி ஊதி அந்த தங்க இழகி தண்ணியாகி அது இருக்கிற களிம்புகள் ஊதி கொண்டே இருப்பார்கள் அந்த அளக்கு நீங்கிற உடனே இந்த தங்காசாதியினுடைய முகம் அந்த தங்கத்துல தெரிய ஆரம்பித்து தண்ணி போல அந்த தங்க ஆகின உடனே இந்த முகம் அங்கே தெரியுமா தெரிந்த உடனே தண்ணி விட்டு அணைத்து விடுவார் அப்புறம் அதை அலங்காரமான பொருள்களாக செய்கிறார்கள் காணுகிறோம் அதே மூலமாக நம்மளே இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நீங்குகிறது வரைக்கும் இந்த உமோத்சவத்தின் பாதிலேயே கத்திரவை நடத்துவார் எதற்காக என்றால் நம்ம இருக்கிற கரிம்புகள் தேவனுக்கு பிரியமில்லாத சுவாபங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியர்கள் தேவர் மறுக்கிற காரியங்கள் நம்மை விட்டு அளவு வரைக்கும் அவர் இந்த உமோத்சவத்தின் நம்மை நடத்துவார் என்று வெளிப்படுதல விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வாக்கிய தினம் வாசிக்கும் நாம் காணுகின்றோம் வெளிப்படுத்து ரெண்டு பயப்படாது உபத்திரப்படுவீர்கள் பின்வாங்கி விடாத மரணப்படி என்று உண்மையாயிறு உபோச்சரவம் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் கற்றுக் கொள்ளவும் பர்மத ராட்சத்துக்கு செல்லும் வழியை அறிந்து கொண்டு பர்மத ராட்சத்துக்குள்ளே பிரவேசிக்கவும் நமக்கு தேவன் பர்மதத்தில் வைத்திருக்கிற பொற்கிடம் நமக்கு தரிப்பிக்கப்படுவதற்காக இந்த உபோத்வத்தின் பார்வை நடத்துகிறார் அதாவது உபோத் பின்னடைந்து போய்விடாது பத்து நாள் உபோத்ரப்படுவீர்கள் நம்முடைய பார்வையில பத்து நாள் என்றால் அது மாதமோ வருடமோ இருக்கலாம் அதாவது பத்து வருடம் பத்து நாளை போலதான் அது இருக்கிறது அது அப்படி வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் நாட்கள் உபத்திரப்படுவீர்கள் மரண பயந்தம் உண்மையா இருபகரிடத்தை தருவேன் அதற்காகத்தான் உபத்திரம் அதே இல்லையா யாரிடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறதோ அவர்களை சாத்தான் புடமிடுவான் சாத்தான நெருங்குவான் இந்த கழிப்பு நீங்க நீங்க நீங்க நீங்க அவர் சுத்தமாக சுத்தமாக வாயிலங்கைந்து பாருக்கு மழிமை உண்டாவதாக தேவையான இந்த காரியம் பார்த்து என்ன சொல்லுகிறது என்றால் உபத்திரம் உண்டு உபத்திரம் எவற்காக கற்றுக்கொள்வதற்காக பரவாமல் செல்வ வழியை தெரிந்து கொள்வதற்காக ஜீவகிரத்தை கற்ப வைத்திருக்கிறார் அது நீங்கள் உபத்துவின் வழியாக பெற்றுக் கொள்ள வேண்டும் குழப்பிடுதல் அதாவது ஒப்புக் கொடுத்தல் இல்லா என்றால் குறித்து வழிழந்துவிட்டால் பறவைகள்ருவதற்காக மாவர்களுக்குள் கற்றுக்கொள்கிறார்கள் சிலர் அனைவருடங்கள் இருந்தாலும் கற்றுக்கொள்கிறதில்லை கற்றுக்கொண்டவை கை கொள்ளுகிறதும் அவர்களும் பெரிய ஆசீர்வாத்த எதிர்பார்ப்பார்கள் அதனால் இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு மனிதனுக்கு தேவன் தருகின்ற உபத்திரம் எச்சரிப்பு ஒரு மனிதனுடன் அவர் உணர்த்துகிற காரியம் எதற்கு என்றால் இந்த உபத்திரத்தில் வழியில் வைத்து அவருக்கு கற்றுத் தருவதற்காக தமிழகத்துக்கு கொண்டு போகிற வழி இல்லை அதை விட்டுவிட்டால் அவர்கள் வேறு வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது அதனுடைய பொருள் அதனுடைய முடிவுதான் எண்ணுக்கு போன பிறவாறு எங்கே வந்திருக்கிறோம் என்று தெரியும் ஆனால் அரம்பியானவர்கள் நமக்கு வருகின்ற உபத்துறை வழி பொறுமையோடு இருந்து அவைகளை சகிக்க வேண்டும் அவைகளை தேவ சமூகத்தில் அதாவது அறிந்து கொண்டு இது எதற்காக என்பதை தெரிந்து கொண்டு அந்த பாதையை நாம் முன்னேற வேண்டும் என்று ஆண்டவராஜர் தேவன் விரும்புகிறார் யாருக்கும் பொதுவான நிறுவோம் முதலாம் அதிகாரம் வசதம் பனிரெண்டை நாம் வாசிக்கும் போது சோதனையை சகிக்கிற மனிதன் சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு சட்டம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான் சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் சோதனையில முருமறுக்கிறவன் பாக்கியவான் அல்ல சோதனையில பின்வங்கி போகிறவன் பாக்கியவான் அல்ல சோதனை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் உத்தமன் என்று பின்பு கர்த்தர் வாக்கருடைய ஜீவகிரீடத்தை அவனுக்கு கொடுப்பாரான் அருமையான தேவிட பிள்ளைகளை உபத்திரவ நாம் கற்றுக் இந்த உபத்திரவம் ஏன் என்று தெரிந்து கொண்ட உபத்திரவத்தை நாம் சகித்துக் வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகின்றார் அதற்காக ஆண்டவர்களை துணிக்கிறேன் பாருங்க அவர் அடுத்து எகிப்பில இளவரசராக வருவதற்கு நியமிக்கப்பட்டவராக இருந்தார் என்ற அவர் தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய மகிமையான காலம் இருக்கிறது என்பதை அறிந்து மாத்திரத்தில் அவர் என்னத்தை தெரிந்து கொண்டார் துன்பத்தை அனுப்போடு சேர்ந்து துன்பத்தை அனுப்பிவிப்பது தெரிந்து கொண்டார் எதற்காக இனி ஒரு பலம் இருக்கிறார் என்பது அவருடைய ஆவிக்குரிய கடலில் தெரிந்தது ஓகே ஓத்தரத்தின் பாதிலே துன்பத்தின் பாதில சொல்கிற கட்டுரை பிள்ளைகளுக்கு ஒரு மைவியின் காலம் இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்த முடியினால் அந்த எகிப்துடைய இன்பங்களையும் எகிப்து இளவரசனாக அந்த எகிப்து அரண்மனை ராஜாவிட அரண்மனையில் அவர் அரசனாக வீற்றிருப்பதையும் வேண்டாம் என்று தள்ளிவிட்டு துன்பத்தை உபத்திரத்தை அவர் தெரிந்து கொண்டார் என்று நாம் காண்கின்றோம் விட்டுவிட்டாரா இந்த உலகத்திலே அவரை தலைவராக மாற்றிவிட்டார் என்று நாம் காணுகின்றோம் அப்படியே அருமையானவர்களே உபசரவத்தை தெரிந்து கொள்கிறவர்கள் சகிக்கிறவர்கள் உபத்திரவம் வேண்டாம் கத்தாவே இந்த வழியிலே என்னை நடத்த வேண்டாம் என்று ஒதுங்காமல் அதை ஒப்புக்கொடுத்து வாழ்கின்றவர்களுக்கு வைத்திருக்கிற மேன்மை மகா பெரிதாக இருக்கின்றது பிள்ளைகளை உபத்திரப்பட்டது நல்லது அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் இரண்டாவது விவசாயத்திற்கு சகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒத்தாவது வாக்கியத்தை ஒரு அவசியம் புடமீட்டேன் வெள்ளியை போல அல்ல தெரிய இந்த உபோத்ரவத்தின் குகையில வைத்து தெரிந்து கொள்ளுகிறார் என்று நாம் காடுகின்றோம் முதலால் பார்த்தோம் அதாவது உபோசரவப்பட்டது நல்லது மான கற்றுக்கொள்வதற்காக இருக்கிறார் எனக்கு அனுமதி தெரிந்து கொண்டேன் இருக்கிறேன் முடியாது உபத்திரவங்கள் பாடுகள் நெருக்கடிகள் உண்டோ அவர்கள் மத்தியிலே கற்றுக்கொள்கிறார்கள் இரண்டாவது இந்த உபோத்வத்திற்கு வைத்து அவரை தெரிந்து கொள்ளுகிறார் என்று நாம் காணுகின்றோம் உபோதரவத்திற்கு சிறச்சார் நடக்கிறது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில ஹலே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ மிக சிலர் என்று சொல்லி இருக்கிறார் அழைக்கப்பட்ட எல்லாரும் அந்த இடத்துக்கு போகிறது இல்லை தெரிந்துதான் அருமையான நண்பன் ஒருவர் மிலிடரிக்கு ஆளெடுக்கிறார் என்று ட்ரெயினிங் போயிருந்தார் அங்கே ட்ரெயினிங் எல்லாம் அவருக்கு வெயிட் ஹைட்டு ஓட்ட எல்லாம் கடைசியில் விட்டு விட்டார் அதனால அழைக்கப்பட்டது உண்மைதான் ட்ரைனிங் போனது உண்மைதான் அநேக காரியங்களும் வெற்றி பெற்றதும் உண்மைதான் இன்னொரு குறை இருக்கிறது அதை சரி பண்ணி விட்டுவா என்று அனுப்பிவிட்டார் டாக்டர் போய் சரி பண்ணிவிட்டு அவர்கள் நான் இவனை தெரிந்து கொண்டு என்று கத்த சொல்லுகிறார் சொன்னால் அதாவது ஈசாயின் வீட்டிற்கு போ அங்கே போய் மகளிர் ஒருவனு நீ அதாவது ஆனதற்கு ராஜாவாக தெரிந்து கொள் என்று அனுப்பினார் அங்கே போனபோது அவருடைய ஏழு குமாரங்களையும் இந்த ஈசாய் காண்பித்தார் அற்பமாக எண்ணப்பட்டார் ஆடுமைத்து கொண்டு காட்டிலே நடக்கிறார் இவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள் வீட்டிலிருந்து எல்லாம் கொள்கை பார்ப்பதற்கு அவ்வளவு பிரஸ்னாலிட்டியாக அருமையாக இருக்கிறார்கள் பார்ப்பதற்கு அவர்களைத்தான் கொண்டு காட்டினார் ஆண்டவர் ஒருவரை நான் தெரிந்து கொள்ளவில்லை காட்டில் உள்ள கிடைக்கிறான் மழையிலேயும் பணியிலேயும் வெயிலிலேயும் சிறுவர்கள் ஆழ்ந்த வகைப்பான பிரச்சனைகள் சுத்த மிருகங்கள் ஆடுமை கிடந்தால் எவ்வளவு கஷ்டமான தொழில் ஒன்று அங்கே ஓடும் ஒன்று இங்கே ஓடும் ஒன்று அங்கே ஓடும் இப்படிப்பட்ட தொழிலை செய்கிறான் இரவனை தூங்க முடியாது இருக்கும் ஆடுகளை பிடித்து கொண்டு போய்விடும் திருவழர்கள் கொண்டு போய்விடுவார்கள் மழை பெய்தாலும் பணிமெய்தாலும் வெயிலானால் அந்த காற்று விடுதான் கிடைக்க வேண்டும் அந்த உபத்துறவட்ட தாவியை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஏழு குமாரர்களையும் கொண்டு போய் காண்பித்த போது இவர்கள் ஒருவரும் இல்லை என்று கட்டர் மறுதளித்து விட்டார் மறுத்து வேற பிள்ளை இல்லையா ஒருவன் காட்டில் கிடக்கிறான் அவனை கொண்டான் அங்கிருந்து வருகிறவருக்குள்ளே கற்ற சொன்னார் அவன் தான் நான் தெரிந்து கொள்கிறேன் உபத்துறவத்தின் நான் இவரை தெரிந்து கொண்டேன் ராஜாவாக அபிஷேகத்தோடு முடிந்ததா அதுக்கு பிறகு எவ்வளவு சபரினால் ஏற்பட்ட பெரிய பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏற்பட்டது அத்தனை தாண்டி அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெரிந்து கொள்வதை அனைத்தையும் ஆகக்கூடிய ஒரு அரசனாக அவர் மாறினார் என்று நாம் காணுகிறோம் அருமையான தேவெடுப்பிள்ளைய நம்மையும் கட்சி நேர்மையான இடத்திற்கு தெரிந்து கொள்வதற்காக ஆண்டு அவர் நமக்கு என்ன உண்டு உபத்துறவுண்டுகிறேன் உபத்துறவத்தை கண்டு நாம் கலங்கிவிடக் கூடாது உங்களிடம் சிலரை காவலில் போடுவான் ஜீவிரத்தை தருவீன் இந்த தெரிந்து கொள் இந்த தெரிந்து கொள்வதில் எங்கே இருக்கு வைத்து நெருப்புகளை வைத்து புடமிட்டு அங்கேதான் இந்த தெரிந்து கொள்வதில் நடக்கிறது என்று நாம் காணுகின்றோம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வாக்கியத்தில் முரணனாக இருந்தார் தேவ ஜனங்களை அழிப்பதற்காக தேவத பிள்ளைகளுக்கு அதாவது தொத்தமை அவர்களை கொலை செய்வதற்கு ஒரு காரணமாக இருந்தார் என்று நாம் காணுகின்றோம் அப்படிப்பட்டவரை கத்தர் சந்தித்தார் அதற்கு முன்னால் அவரை போதனை கொடுத்து மாற்ற முடியுமா முடியாது அண்டவராக ரெண்டு கண்ணை கூட செயல்பட விடாமல் ஆக்கி தரையிலே உழவைத்து தேவன் பேசுகின்றான் என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று எப்பொழுதவர் ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் யாரை துன்பப்படுத்த வேண்டும் என்று விரும்பி அதிகாரம் சென்றாரோ அங்கே போ என்று அனுப்பிவிட்டார் இப்படி அனனி அவரிட சில கர்த்தர் பேசுகின்றார் குரடமாக இருக்கின்றார் ஜப பண்ணி கர்த்தர் சொன்னார் அப்படியே சென்று செல்வதற்கு முன்னால் சொல்லுகிறார் அவர் தேவ ஜனங்களுக்கு தொண்டர்கள் கொடுக்கிறார் இப்போது அதாவது அதிகமான அதிகாரங்களை பெறுவதற்கு அல்லவா அவன் சென்று என்று சொன்ன கத்தரிபடி சொ ராஜாக்களுக்கும் இஸ்லமே நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் இருக்கிறான் நீ போய் அவனுக்காக ஜபம் பண்டு அவர் எனக்காக அடைய வேண்டிய பாடுகள் வெகு பாடுகள் படுவான் பெரிய ஒரு மனிதனாக அவர் மாறுவான் என்று கத்தரி சொன்னார் போய் அவனுக்காக ஜம் பண்ணும் போது இவர்களை சொல்லி ஜபம் பண்ணுகிறார் வந்த வழியிலே தரிசனமான கருத்து நீ பார்வையடை பெற்றுக் கொள்ள முடியாது என்னை அனுப்பினார் அவர் எப்போ தெரிந்து கொள்ளப்பட்டார் இந்த உபத்ரவத்தின் குகையில் வைத்தான் அவர் தெரிந்து கொண்டார் இல்லாத பட்சத்தில் தெரிந்து கொள்வது ஆகாது அருமையான தேர்ந்தெடுப்பில நம்மளேயும் அநேகருக்கு பலவிதமான எண்ணங்கள் இருக்கின்றது ஆனாலும் அதாவது தேவிகள் தேவருடைய சபை தேவருடைய மனிதர்கள் படுகிற பிரயாசங்களில நாம் எவ்வளவுக்கு தான் நம்ம பங்கு பெறுகிறோம் நம்முடைய காரியங்கள் எவ்வளவுதான் இருக்கிறது அதை சோதனை கண்டு ஒதுங்குகின்றோமா தேவையிலே முன்னேறும் போது நமக்கு உபசிரங்கள் வருகிற என்று அவர்களை விட்டு பின்னாடியே பார்க்கிறோமா என்கிறதை ஒருமுறை சந்தித்து பார்ப்போமாக நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை நாம் இங்கே காணுகின்றோம் நியாயாதிபதிகளின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கலாம் ார்கள்ருக்கு பான பள்ளே இருந்தது அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள் என் கை என்னை ரச்சித்தது என்று வீட்டு பேசுகிறதற்கு இடமாகும் பயணம் சிகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழே விரைவாய் ஓடி போகப்படவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்பு பிரசித்தப்படுத்தி என்றார் அப்படி மைமை உண்டதாக இரண்டு பேரு பக்கம் அதாவது இந்த யுத்தத்திற்கு கிளம்பி போகின்றார்கள் போகிறவர்கள் இவர்களெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் தான் யுத்தத்தில் அழைக்கப்பட்டவர்கள் தான் ஆனால் கத்தர் சொன்னால் அதாவது கூட்டம் ரொம்ப அதிகம் ஆனப்படியாவது ஆண்டு அவருக்கு பெரிய கூட்டம் தான் என்று அதாவது அதிகமான பேரை கொண்டோ கொஞ்ச பேர கொண்டோ அதாவது யுத்தத்தை நடத்திக்க ஜெயம் எடுக்க கத்தருக்கு முடியும் ஆன அப்படின்னால இவர்களை பயம் உள்ளவர்கள் கோடைகள் அவிசுவாசம் உள்ளவர்கள் அவர்களை தண்ணீரத்து காட்டுவேன் அப்படியவனை நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவின் நப்புகிறவன் எவனோ அவனை தனியையும் குடிக்கிறதற்கு முடம்பாக எவனோ அவனை தனியையும் நெருத்து என்றார் மற்றவர்கள் திரும்பி போக போய்விட்டார்கள் என்று நாம் காணுகிறோம் இத்தனாயிரம் பேர் இவ்வளவு மக்கள் பிளவு திரை கூட்ட மக்கள் யுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த போதிலும் அதில் தெரிந்து கொள்ளப்பட்ட எப்படி அதாவது முதல்ல பயங்கவன் கோடைகள் அதாவது அவிசுவாசிகள் எல்லாரும் பொருள் சொல்லி என்ற இருபத்தி பேர் போயிட்டாங்க நம்ம கூட்டத்தில் எ பெரும்பாலும் போக மாட்டாங்க இருபத்தி ரெண்டாயிரம் பேர் போய்விட்டார்கள் பதினாயிரம் பேர் மீதி இவர்களை கொண்டு போய் தண்ணீர் கொண்டு போய் தண்ணீர் குடிக்கும்படியாக சொல்லு என்றார் மனாந்திரத்தில் நடக்கும்போது தண்ணீர் தாக எப்படி இருக்கும் பாருங்க அங்கே போன உடனே எல்லோரும் விழுந்து தண்ணி கோரி குடிக்க கூட சம்மதிக்காம தண்ணியில் விழுந்து குப்பரம் குடிந்து குடித்தாங்க வாயு வீச்சு முன்னூறு பேரும் கையில தாகம் இருந்தது எதிராளியை பற்றியதாக இருந்தது கையில தண்ணி எல்லி நாக்கு நாளை இந்த நாயை நச்சி குடிக்கிறது போல அவர்கள் குடித்தாரு கை நாள் எல்லி நாயை போல நச்சி குடிக்கிறார்கள் அல்லவா இந்த முன்னூறு பேரும் தனியாக தெரிந்து கொள் இவரெல்லாம் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டவர்கள் மற்ற கத்து காரியம் என்றால் தியாகம் கத்துடையால் நோக்கம் அதாவது என்ன சத்தம் தெரியுமா கத்துடைய பட்டயம் கதியோனுடைய பட்டயம் கதியோனுடைய பட்டயம் கத்துடைய பட்டயம் என்று குரல் அளிப்பினார்கள் குரல் அளிப்பினார்கள் மற்றவர்கள் இவரு என்ன இவரு இவர் சொல்லாத நம்ம கேட்கவா அப்படின்னு எழுதியிருப்பார்கள் இவர் சொல்ல நம்ம கேட்க எவ்வளவு அறிவாளிகள் எவ்வளவு பெரிய ஞாரிகள் எவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்கும்போது இவர் என்ன சொல்ல அவர் ஒரு ஆடம் கொடுத்திருந்தார் ஒரு மண்பானையம் அவருக்குள்ள ஒரு தீவெட்டியில் தான் இத்த ஆயுதம் இதை வைத்து பேரை மூன்று பவிஞ்சாக பிரித்து அவர்களுக்கு சொன்ன ஆலோசனை தான் இப்படி சத்தம் இடும்போது நீங்கள் பானையை மொத்தமாக போட்டு உடைத்து தீவெட்டியை தூக்கி பிடிக்க வேண்டும் நமக்கு ஜெயம் ஒன்றாகும் இல்லையா அதை நம்பக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் தேவருடைய மனிதனுடைய வாயில் என்று புறப்படுகிற வார்த்தை அப்படியே நம்பி ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள் அவர்களை கொண்டு கத்தனை ஜெயம் கொடுத்தார் இந்த உபசிரவம் இந்த பரீட்சை இந்த புடம்பிடுதல் எதற்காக ஒன்றை என்றால் செலக்டட் பண்ணுவதற்காக எத்தனை பேர் இதனை என்று பார்ப்பதற்காக அந்தவர் ஆகிய இந்த கதிவானோடு சென்றவர்களை பேரை அனுப்பிவிட்டு முன்னூறு பேரை தெரிந்து கொண்டு எதிராளியை மேற்கொள்ள கருத்தல் குற்றம் தேவெடு பிள்ளைகளை கட்ட உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார் ஆண்டவர் தமிழே காரியமாய் அழைத்திருக்கிறார் பரமோகத்தை கொண்டு செல்வதற்காக அழைத்திருக்கிறார் நமக்கு தீபகரிடத்தை சூட்ட வேண்டும் என்று அழைத்திருக்கிறார் அண்டவராகிய தேவர் நமக்கு பிரமாணங்களை கற்றுத்தர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார் அதற்கு என்ன வரும் உபத்தரவு வரும் இந்த உபசதத்தின் வழியாகத்தான் நாம் இத்தனையும் பெற்றுக் கொள்ள முடியும் என்று பெற்றுக் கொள்வதற்கு சரியாக இருக்கும் போது போதும் இத்தனை பேர் அதாவது எங்கெல்லாம் சிந்திக்கிறார் என்று இறைவருக்கு தானே தெரியும் அங்கே அப்போ பிரசனம் பண்ணிக் கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு பிரபித்த பாணி ஒருவன் கேட்டுக்கொண்டே இருந்தான் எல்லாருக்கும் கேட்டிருப்பாரு பவல் பிரசனம்னும்போது அந்த பரவாயில் ஏற்ற விசுவாசம் ஏற்றுக்கொள்ள கேட்கிறார் அவனுக்குள்ளே கிரிய செய்கிறது அறிந்துதான் இழந்த நில என்றார் அவர்கள் உடனே அவருடைய கருடுகளும் கால்களும் கருடுகளும் பிறன் கொண்டு நடந்தான் நடந்து தேவனை துளித்து கற்று மகிமைப்படுத்தினான் கட்டட பிள்ளைகளை உபத்திர வாழ்க்கையிலே உண்டு என்று ஆண்டு சொல்லுகின்றார் உபத்திரவத்தில் கட்ட தமிழக தமது பிள்ளைகளை தமக்கென்று செலக்டட் பண்ணுகின்றார் என்று நாம் காணுகின்றோம் மறுபடிய இஸ்ரவேல் ஒரு கோத்தரம் லேவி கோத்திரம் என்று நாம் காணுகிறோம் அந்த கோத்தரத்தை தான் அசாரி ஊழித்திருக்கின்ற ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று நாம் காணுகிறோம் இந்த லேவியர்களுடைய வைராக்கியம் என்ன என்று நமக்கு தெரியும் கட்டுரை பக்ஷம் நிற்பவர் யார் என்று மோசம் கேட்டபோது இந்த லேவி கோத்திரம் கட்டுரை பட்சார்கள் என்று நாம் காணுகின்றோம் அவர்கள் தேவனுக்கு உரவாய் செயல்பட்டவை தான் அவர்கள் சஞ்சாரம் பண்ணி போட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் அறுபடி நாள் அருமையான தேவனுடன் பிள்ளைகளை கட்டிட சம்பவத்தில் வந்திருக்கிற நாமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா தேவனுடைய ஆச்சாரியப்பட்ட நமக்கு வேண்டுமா நம்ம இருக்க வேண்டிய காரியம் என்ன என்கிறத நாம் கவனிக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகின்றார் ஒரு தீர்க்க அந்த தீர்க்கன் அனைத்தவரை அறைமை எடுத்துவிட முடியும் அவர் தேவர் சொல்கிறதை செய்கிறவராக இருக்கின்றார் தேவர் சொல்லாத அவர் செய்ய மாட்டார் அனைபடினால முந்தின ஏழு பேரை வீசாய் கொண்டு காண்பித்த தேவன் இவர்களை விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார் அவர்கள் அநேக திறமைகள் இருந்திருக்கலாம் அவர்கள் அநேக காரியங்களை செய்ய சாதனை உள்ளவர்களாக இருக்கலாம் அவர்கள் சீட்டில் உட்கார்ந்தவுடனே அதாவது ஜனங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பொசிஷனாக அவ்வளவு உதாரத்தமான மனிதனாக அவர்கள் இருந்திருக்கலாம் இல்லை காட்டில் வாழ்மை சிறந்த சின்ன பெயரை கொண்டு வாங்கி தேவனுக்கு மையமே அவனைத்தான் கற்றுத் தேர்ந்து கொள்கிற சொன்னதாக நான் பார்க்கிறேன் தெரி கொள்கிற மனிதர்கள் யார் என்கிறத நாம் இங்கே பார்க்கின்றோம் வசனத்தை ஞானஸ்தானம் பெற்றார் ஞானஸ்தானம் பெற்ற கரையே பரிசுத்தாவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார் பரிசுத்தாவை இறங்கியவர் ஞானஸ்தானம் பெற்ற பரிசுத்தாவி பெற்ற உடனே அவருக்கு என்ன வந்தது சோதனை வந்தது ஹலிலுயா அவருக்கு சோதனை வந்தது அது சோதனை தேவன் அதாவது சாத்தானும் ஆள் சோதிக்கப்பட வேண்டிய சூழல் அவருக்கு வந்திருந்த போதிலும் அவர் சோதிக்கப்படுவதற்கு யார் அனுப்பினார் என்றால் தேவாபி அனுவர் காணுகிறோம் ஹலேலுயா பரிசுத்தாதி அனுவர் அவரை அனுப்பினார் என்று நாம் காணுகின்றோம் அந்த சோதனையிலும் அவர் ஜெயித்தார் சோதனையில் அவர் தோல்வியடையில் ஒசனத்தை கொண்டு சத்துருவையை மேற்கொண்டார் என்று நாம் காணுகின்றோம் அதுபோல நாமும் பிரமாணங்களை கை கொள்ள கை கொள்ள கை கொள்ள கட்டணம் சப்ஜெக்டை நாம் கை கொள்ள கை கொள்ள கை கொள்ள உபத்திரவர்கள் வரும் அதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வாக்கியத்தையும் நாம் ஒருவர் வாசிக்கிறோம் ஆயிலும் தனக்குள்ளே பேரில்லாதவர்களாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பார்கள் மகிமை உண்டதாகியன்னுடைய மலைப்பிரசங்க அதாவது பிரசவ மொழியினார் விளைக்கணவன் ஒருவன் விளைக்கப்பறப்பட்ட அந்த விளையானது நாலு மணி வளர்ந்த நிலத்திலே விழுந்தது அதுல அதாவது ஒன்று வடையருகே விழுந்தது ஒன்று முழு விளக்குள்ளே விழுந்தது ஒன்று கற்பாறையில விழுந்தது இன்னொன்றுதான் நல்ல நிலத்தில் விழுந்தது இப்ப நான் பார்க்கின்ற காரியம் கற்பாறையில் விழுந்த விதை பற்றி ஆண்டவராய் எழுகின்றார் ஆ தேவனுக்கு மயிமை உண்டாவதாக கற்பாறையில் விழுந்த விதை கொஞ்சம் மண் இருந்த உடனே உடனே மலைத்துவிடும் அப்புறமாக கீழே மணல் ஆழமாய் இல்லாதபடினால் வேர்கோட முடியாமல் தீய்ந்து போய்விடுகிறது அதே போல அரேகருடைய இருதயம் நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளாது இருதயம் கடினம் கடினமாக அவர்களுக்கு நல்வார்த்தைகள் சொல்லி அப்படிதான் ஒரு ஊழியக்காரர் ரொம்ப தியாகம் பண்ணினவர் ரொம்ப தியாகம் அவருடைய கிராமத்துக்கு அதாவது ஒரு குறிக்கப்பட்ட ஏரியாவிலிருந்து ரொம்ப கால்நடையாக நடந்து போய் அவரை நாங்கள் சந்தித்த ஒரு பெரிய தியாகி ஊழியக்காரர் அவருடைய ஊழியத்தில் ஒரு பெரிய போராட்டமும் நெருக்கமும் ஏற்பட்டவுடனே அவர் ஒதுங்கிவிட்டார் அவரிடத்துல நான் எவ்வளவோ கஞ்சினேன் நீங்க நீங்கள் ஊழியர் விட்டு விடாதீர்கள் ஒதுங்கிவிட இல்லையான வீட்டிலேயே ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார் வீட்டிலே ஆராதிக்கிறேன் இருந்து ஏதோ ஊழியர்களை வைத்து நீங்க ஊழியர் செய்ய முடிந்த ஊழியர்கள் செய்ய என்று சொல்லி பார்க்க கேட்கவே இல்லை எப்பொழுது தனித்த இருக்கிறார் அருமையான தேவண்ட பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலேயும் சேவனமை குறித்து பெரிய தீர்மானங்கள் வைத்திருக்கலாம் பெரிய தீர்மானங்கள் நமக்கு வைத்திருக்கலாம் கெடியோ ஆலோசனை சொன்ன ஆலோசனை கேட்டு முன்னூறு பேர் அவர்கள் எப்படி ஜெயம் பெற்றார்களோ தேவ மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை அசட்டை பண்ணாதீர்கள் நிருபத்தை மனித ஆலோசனையாக ஏற்றுக்கொள்ளாமல் கற்றுடைய ஆலோசனையாக ஏற்றுக்கொள்வதற்காக தேவனை சோசனைக்கிறேன் ஆண்டவராக நம்மை குறித்து பெரிய பெரிய தீர்மானங்கள் வைத்திருக்கலாம் அது நம்மளே நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஒருவர் எழுதுகிறார் அவர் பற்றி அப்போ சொல்லர்களை பற்றி எழுதியிருக்கிறார் அதில் ஊழியர்களை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் ஊழியத்துக்கு வருகிறவர்களை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் நிறைய எழுதியிருக்கிறார் தேவனுக்கு வயது அதாவது ஓழியம் என்று சொன்னால் அதாவது உலகத்தில் சொகுசு அனுபவிப்பதற்கு வருகிற ஒரு அல்ல பாடுகளை சகிப்பதற்காக வருகிறது அதன்பட சுவாமி கடல்ல மீன்பிடிக்கிறவரை அழைத்தால் முதலாவது வளைய விட்டார்கள் இரண்டாவது படகை விட்டார்கள் மூன்றாவது தகப்பனை விட்டார்கள் நான்காவது வீட்டை விட்டார்கள் விட்டார்கள் விட்டுக் கொண்டே வந்தார்கள் ஓடியம் என்று சொன்னால் சொன்னார் அவர்கள் ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றி வருவேன் எங்கே போனாலும் கூட வருவேன் என்று சொன்னான் ஆண்டவர் சொன்னார் நரிகளுக்கு குடிகளாக பறவை கூடுகள் உண்டு மறு சுமார்னு இருக்கோ வீடு இல்லை கரசாய்க்க இடம் இல்லை சொன்ன திரும்பி போய்விட்டான் ஓ ஊழித்து போனா வீடு கூட கிடைக்காத போலே சாட்பார்த்திலும் தங்க வேண்டியது வரும் போலுக்கு என்று எண்ணி இந்த ஊழியம் வேண்டாம் என்று போய்விட்டான் தேவனுக்கு சுதோத்திரம் உண்டாவதா அருமையானவர்களே அப்படி போறேங்க வசனத்து நிமித்த இடல் வந்தவுடனே பின்மாறி போய்விட்டான் என்று நாம் காணுகின்றோம் வசனத்து நிமித்த உபசரவு ஏற்பட்டவுடனே பின்வங்கி போய்விட்டான் என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேவையான பிள்ளைகளே இந்த நாட்களிலே கச்சரமையும் சமையான பாதையில் நடத்தி கொண்டிருக்கின்றார் பாதையில் நடக்கிறோம் உபத்திரங்கள் பாடுகள் பிரயாசங்கள் நமக்கு உண்டு என்று கட்டுரை வார்த்தை சொல்லுகிறது அதிலே பிரசுத்தவான்கள் சொன்னது போல கிறிஸ்துவன் ஒரு கடையில் அதாவது நிறைய பொருள் இருக்கிறது என்றால் அது குறையாமலே இருந்தால் ஒரு ஆதாயமும் இல்லை அது விற்க சேல்ஸாக அந்த கடையில் இருக்கிற பொருளெல்லாம் வருங்கடையாகும் போதுதான் அந்த பொருளிலுடைய லாபம் முழுவதும் இவருக்கு கிடைக்கிறது என்று நாம் காண்கின்றோம் அதுதான் எல்லா லாபம் பொருள் இருக்கிற ஒரு லாபம் கிடைக்காது அதே விடமாக அடைகின்ற ஒவ்வொரு பாடலுடைய கடைசி நேரத்தில் மரணத்தில்தான் அந்த லாபத்தை நாம் பெறப்போகின்றோம் அது எப்பொழுதும் நடக்கலாம் யோகங்கள் ஆறு மாதம் தான் ஊழியர் செய்தார் அவர் அதுக்குரிய மேன்மை அடைந்தார் அவர் தோன்றி ஏசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் அந்த ஏற அதை எச்சரிக்க அவர் இயற்கோக்கு வரியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற சில ஊழியம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அதை முடித்தார் தரட்சியாக பண்ணப்பட்டது அவர் தேவனுடைய வரல் வாசத்துக்கு போய்விட்டார் உபத்சரவம் அதாவது தேவனுடைய பிரசத்துவம் உபசரவத்தை சரியாக அறிந்து கொண்டார் என்றால் வரட்டும் வரட்டும் இன்னும் வரட்டும் ஏனென்றால் நான் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள அந்தவரால் தேவன் நியமித்திருக்கிற இடத்துக்கு செலக்டடாகும் இருக்கு தேவன் உபசரவத்தை எனக்கு அனுமதித்திருக்கிறார் ட்ரைனிங்குக்கு போகாத ஒருவரும் வேலையில் அமர்த்தப்பட மாட்டார்கள் பரீட்சை இல்லாத ஒருவரும் வகுப்புக்கு செலுகிறது இல்லை என்று நாம் காணுகின்றோம் அதே ஒன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரீட்சை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உபசரவோ பாடல்கள் இல்லாவிட்டால் அவன் தயவு நியமித்திருக்கிற அந்த இடத்தை பெறமாட்டான் தகப்பதன் விரும்பி இருக்கிறது பிள்ளை பெற என்றால் நன்றாக படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலை போயவோ தகப்பதை சந்தோஷப்படுத்த முடியும் இல்லாவிட்டாலும் ஒன்றும் ஆகாது அருமையானவர்களே உபத்தரவம் உங்களுக்கு உண்டு என்று சொல்லுகின்றது தாவில ராஜா அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார் அவர் அந்த ஸ்தானத்தை அடைந்தார் ஒன்று சுவாமியில் பதினாறாம் அதிகாரம் மற்றும் பதினொன்று வசனங்களை நாம் ஒருவர் வாசிக்கலாம் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லிதானா இருக்கிறான் அப்பொழுது ஈசாயை நோக்கி ஆளு அவனை அழைப்பி அவன் இங்கே வரட்டும் நான் மட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான் ஏழு பேரையும் கொண்டு வந்து இஸ்வாய் தாஸ் சாப்பிற்கு இந்த ஏழு பேரையும் ஒருவனை கர்த்தர் தெரிந்து என்று சொல்லிவிட்டார் என்று நாம் காணுகின்ற யாராவது இருக்கிறார்களா ஒருவன் ஆடுமைக்கிறான் ஆடுமய்த்துக் கொண்டிருக்கிறான் ஆடுமைக்கிற தொழில் எல்லா தொழிலுடன் கடினமான தொழில் கடினமான உபத்துவமான தொழில் என்று நாம் காணுகிறோம் அவனை கொண்டு வார்கள் என்ற போது அவன் அழைத்து வந்த போது இவன் இவனை அபிஷேகம் பண்ணி என்று கற்று அருமையான தேவண்ட பிள்ளைகள வாழ்க்கையில உபசரவம் உண்டு உங்களுக்கு சமாதானம் நிறைவாக இருக்கும் முடியகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபசிரவங்கள் உண்டு நான் உலகத்தை ஜெயித்தேன் அலே லோய்யா நீங்கள் தோல்வி மாட்டீர்கள் உபசரவத்தில் உங்களுக்கு ஜெயம் உண்டு என்று கட்டிட திருவாக்கு சொல்கிறேன் எனக்கு தண்ணீரை கண்டால் ரொம்ப பயமா இருக்கும் சின்ன வயதிலிருந்து அந்த காலத்துல நான் சின்ன ரொம்ப சிறுமையான காலம் எப்பொழுது கிணறுகள் எல்லாம் இரவை கிணறுகள் எல்லாம் நிரம்பி வழிகிறதாகவே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அந்த கிணத்துல போய் வாடி வைத்து கோரி இப்படி இருக்கும்போது எனக்கு நீச்சல் தெரியாது இப்படி இருந்தபோது தண்ணீரை கண்டால் பயந்து போகிற ஒரு சுவாங்கம் எனக்கு இருந்தது இந்த ஊர்ல ஒரு ரவுடி ஒருவன் இருந்தால் அவன் வந்து தூக்கி அந்த தண்ணிக்குள்ள போட்டுவிட்டு தண்ணிக்குள்ள ஒரு பக்கம் ஒழித்து இருந்து கொண்டான் அப்ப நான் உயிருக்கு பயந்து இந்த உபோசரவத்தின் மத்தியில் கையல் படித்தேன் அது லோய்யா இப்போ பெரிய ஆலத்திலேயே நான் நீந்துவதற்கு ரெடியாக இருக்கு அது அந்த உபசரவம் அந்த நேரத்துல அவ்வளவு பெரிய பயம் அது உள்ள தூக்கி போட்டவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு கோபட்டது இப்ப ஒரு உயிரோடு இல்லை அவரை நான் வாழ்த்துகிறேன் அருமையான தேவையே உபோத்ரவோ நம்மை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போவதற்காக இருக்கிற குறைபாடு நீக்குவதற்காக நம்மை தேர்ச்சி உள்ளவர்களாய் தேவன் அனுமதிக்கிற ஒன்றாக அது இருக்கிறது அதே உபசரவம் உண்டு கற்றுக்கொள்ள உபசத்திலே தேவ நமக்கு வைத்திருக்கிற இடத்துக்கு நாம் தெரிந்து கொள்ளப்படுவதற்காக தேவன் இவர்களை அனுமதிக்கிறார் இந்த உபசிரவத்திலே நாம் பின்னடைந்து சோர்ந்து போகாமல் நிறைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் மூன்றாவதாக எவரே இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் தம்பாலயில் சகலத்தை உண்டாக்கினவாரு அநேக பிள்ளைகளை மகிமே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர் கட்சியத்தின் அதிபதியை ஊத்திரங்களை பூரணப்படுத்துறது அவருக்கு சுத்தமாயிற்று நாம் காணுகின்றோம் தேவன் தம்முடைய குமாரனை உபோத்புரத்தின் மூலமாக பூரணப்படுத்துவது அவருக்கு சுத்தமாயிற்று அதாவது ஒரு மனிதன் கற்று தேதன் இன்னொருவனுக்கு கற்றுத்தர முடியாது ஒரு மனிதன் தண்ணீர் இல்லாதவன் இன்னொரு அதாவது கொடுக்க முடியாது அவனை தேர்ந்தெவாக்க முடியாது அதே மாதிரி அதாவது பரசுத்த பூரணப்படாதவன் தெய்வீக நிலை அடையாத ஒருவன் இன்னொருவரை அந்த நிலைக்கு அவன் மாற்ற முடியாது என்று நாம் காணுகின்றான் அப்படி போல ஒரு இயேசு கிறிஸ்து அவர் தேவனாக இருந்த அவர் மனிதனாக இருந்தபடிய அதாவது அவரை தேவன் பூர்ணப்படுத்தி அவர் மூலமாக ஆகாமி சிறந்த நாமும் இந்த பூர்ணத்துவத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவரை உபத்திரவுகளுக்கும் பாடுகளுக்கும் உட்படுத்தினார் என்று நாம் காணுகின்றோம் அப்படி போல நம்மை கொண்டு நம்முடைய குடும்பத்தை இந்த நிலைக்கு கொண்டு நம்மை பூரணப்படுத்த கட்டம் என்ன செய்வார் நம்மை உபச்சரத்தின் வழியாக நடத்துவார் என்று சொல்லுகிறது ஒரு மண்ணில் இருக்கிற கழிம்பு நீங்கள் சாகு வரைக்கும் பாவத்திலேயே போராடி பாவத்திலே உழந்து விடாப்பிடியாக பாவடிக்கையை செய்து கொண்டு வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் இன்னொருவரை பாவத்தில் வந்து விடுதலை ஆக்க முடியாது அதான் சொன்னார் அவர்களுக்காக நான் என்னை சொல்கிறவர்கள் வழிநடத்திக் கொண்டிருந்தால் தேவன் இந்த ஓசனத்தின் பாதையில் தான் என்னை பூர்ணப்படுத்த விரும்பி இருக்கிறார் என்றால் நான் என்னை ஒப்புக் கொடுத்து வாழும்போது என்னை பார்த்தே அநேகிருந்த பரிசுத்தீவிடுவார்கள் என்னை பார்த்தே அநேக இருந்த பூர்ணத்தை அறிந்து கொள்வார்கள் என்பது உண்மை அப்படி இல்லாதவர்கள் எவ்வளவு வேலை சரி ஒருவாதியும் மனம் மாட்டார்கள் பாவத்தோடுதான் அவர்கள் இருப்பார்கள் அறுப்படியால் கட்டுரை பிள்ளைகளை ஆண்டவராய் பிலாவாய தேவனுடைய சுத்த விருப்பம் என்ன என்றால் என்று பாடுகளுக்கு உ திருவாக்கு சொல்லுகின்றது ஐந்தாம் எட்டு ஒன்பது வசதிகளை நாம் வாசிக்கும் போது இவ்வளவு நாம் வாசிக்கிறோம் பட்ட பாடுகளினாலே கீழ்படுதலை கற்றுக்கொண்டு கீழ்படுகிற யாவரும் அடைவதற்கு பற்பு பிரணாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளின் மூலமாக அவர் கற்றுக்கொண்டு அவர் பூரணமடைந்தார் என்று வேத வாக்கியம் சொல்லுகின்றது அவர் குமாரனாயிருந்தும் அடைவதற்கு காரணராக தேவனாய குமாரனா இருந்த போதிலும் அவர் பட்ட பாடல்கள் அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்பிடுதலை கற்றுக் கொண்டு தான் பூரணரான பின்பு தமக்கு கீழ்படுகிற யாவரும் நிச்சய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார் என்று வேதம் சொல்லுகின்றது பற்ற பாடல்கள் மூலமாக அவர் என்ன கற்றுக்கொண்டார் கீழ்ப்படிதல் ஒரு மனிதன் பூரணப்பட வேண்டும் என்றால் அவர் கீழ்படிதலை முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும் கீழ்ப்படியாத ஒரு மனிதன் கற்றுடைய வார்த்தை கீழ்ப்படியாத ஒரு மனிதன் அந்த பூரணத்தை அடைய முடியாது அடைய முடியாது எதிர்த்திருக்கிற சுவாபம் அதாவது மனிதனுடைய உடல் தாழ்மை இருந்தாலும் மனத்தாழ்மை இல்லாமல் மனதிலே எதிர்த்து நிற்கிற ஒரு சுவா இருக்கிறது அர்ப்பமாக எண்ணுகின்ற ஒரு மன்றவா ஒருபோது என்பது உண்மை நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் மாமன் வீட்டுக்கு போகும்போது வழியை இறுச்சி விட்டபடினாலே காட்டுக்குள்ளே ஒரு கல்லை கலைக்க வைத்து படுத்திருந்தார் அந்த ராத்திரியில் அவருக்கு ஒரு தரிசனம் அந்த தரிசனத்தில் ஏறுகிறதும் இறங்குறதுமாக இருக்க அவர் காலையில் எழும்பி அது தேவையான வீடு வாசல் என்று ஒரு அடையாளத்தை வைத்துவிட்டு சென்றார் என்று நாம் காணுகின்றோம் பண்ணினார் அவர் பிரசங்க முடிக்கிற வரைக்கும் அவர் எடுத்துக்கொண்ட சப்தத்தை என்ன எனக்கு விளங்கவே இல்லை கடையில் கேட்டார் அந்த வானத்து பூமிக்குள்ள அந்த அந்த ஏணி எங்கே இருந்திருந்தார் ஒன்று அடி அடி அடி அடி அடியில் இருக்கிற படி வந்து தரையில் இருந்தது மேலே இருக்கிறபடி மரலோகத்தை வானத்தை சுட்டிருந்தது அங்கிருந்த தேவ ஏறு விரதம் இறங்குகிறதமாக இருந்தார்கள் சரி அப்படி என்றால் இப்படி சொல்லுங்க கீழே இருக்கிற படி என்ன படி கீழ்படி மேல இருக்கிற படி என்ன படி அது மேலே உள்ள படி அந்த மேல உள்ள படிக்கு கீழே இருக்கிற படிகள் என்ன படி கீழே உள்ளபடி அப்படி என்றால் மேல வானத்தை தொட்டிருக்கான் வேல்படி பர்வசத்துக்கு உள்ளே கொண்டு போகிற படி அந்த படியில கால் வைக்கிறோம் வரைக்கும் கீழே எல்லா படிக்கும் கீழ்படிய வேண்டும் கீழ்படியாட்டால் அதாவது இந்த படிக்குதான் கீழ்படியா அந்த படிக்கு கீழ்படிய மாட்டேன் என்றால் தலைவர்களை பழைய கரணம் போட்டு கீழே தான் விழ வேண்டும் மேல போக முடியாது மற்றபடியாக பரவசம் போகணும் அநேக படிகள் இருக்கிறது அந்த படியை காண்பிப்பதற்காக அதற்குள்ளே வழிநடத்துவதற்கு தான் அவருக்கு ஞான அதிகாரிகளை ஆண்டவர் தந்திருக்கின்றார் அருமையானவர்களே அவர்களுடைய வார்த்தை கீழ்படிந்து அவர்கள் வேற போக வேண்டும் என்றால் அவர்களுக்கு மிஞ்சு சென்றால் போக முடியாது என்று நாம் காணுகிறோம் அதைத்தான் இங்கே அதாவது போதுகின்றார் நான்காம் அதிகாரம் பதினோராவது வாக்கத்தை ஒருவர் சுவாசத்திலும் ஒருமைப்பட்டவர்கள் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி நிறைவான வளர்ச்சியில் அளவுக்கு நிறைவான வளர்ச்சிக்கு ஒப்பே வளர்ச்சியை அடைவதற்காக ஆட்சி அளவுக்கு தக்கூர புருஷனாக வகைக்கும் குறித்து வேலைக்காகவும் கிறிஸ்துவ சபையான் கத்து விருத்து அடைவதற்காகவும் அவர் சிலரை அக்கோசராகவும் சிலரை திருக்க கட்சிகளாகவும் சிலரை சுவிச்சேசகராகவும் சிலரை கோதகராகவும் ஏற்படுத்தினார் தேவனுக்கு மறைந்த வேண்டாமலாக நான் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவாக குழந்தைகளாயிருந்து வஞ்சிக்கிற உபதேசங்களுக்கு ஆளாகிவிடாமல் இருப்பதற்காக நம்மை பூரணத்துக்குள்ளே கொண்டு செல்வதற்காக அவர் இப்படிப்பட்ட ஞான அதிகாரிகளை சபையிலே வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அவர்கள் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதிலமாய் செல்லும் போது எங்கே போய்டுவோம் மேல்படிக்கு போயிடுவோம் அவர் கீழ்படிந்தார் பிதாவுடைய சுத்தத்துக்கு பரிபூர்ணமாக கீழ்படிந்தார் அவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை பிதா நியமித்திருந்த போதிலும் அவர் கீழ்படிந்தார் என்று நாம் காடுகின்றோம் இந்த நாள் கட்டடை வார்த்தை என்ன சொல்கிறேன் என்றால் குமாரனாயிருந்தோம் பட்ட பாடல்களார கீழ்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணராம பின்பு தமக்கு கேள்படுகிற யாவருக்கும் இந்த நிச்சய லட்சத்தை நல்க அப்படி ஆனார் என்று நாம் காணுகின்றோம் மறுபடியாக கடைசி காலத்தில் அந்த திருச்சபையை உருவாக்கி அதில் இப்படி ஞான அதிகாரிகளை கற்றல் தந்திருக்கின்றார் மற்ற இடங்களில் இன்று ஆறாவது நடக்கிறது ஊழியங்கள் நடக்கிறது கணவன்சங்கள் நடக்கிறது ஆனால் அவைகளெல்லாம் மனிதனை பூரணப்படுத்துகிறது அல்ல எண்பிக்கக்கூடிய ஒரு ஊழியமே தவிர அவர்களை பூணப்படுத்தி பரவசத்துக்கு கொண்டு சேர்க்க முடியாது ஒரு மனிதர் அதாவது பரவசத்துக்குள்ளே போக என்றால் எந்த நிலை வேண்டும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கத்தக்க பூர்ண புருஷனாக வேண்டும் அதுக்கு தான் கத்திர ஞான அதிகாரிகளை கருத்தர் சபையிலே நியமித்து இருக்கிறார் வார்த்தைக்கு நாம் கீழ்படிந்து மேற்படிக்கு செல்ல வேண்டும் என்று கற்றுடைய ஒழுங்கு அப்படித்தான் இருக்கிறது இடத்துல நிற்கிறதனால சொல்றதில்லை நான் அப்படித்தான் இருந்தேன் எனக்கு மேலுள்ள பாசிட்டிவ் இருக்கிறது வரைக்கும் அவர்கள் ஆராதனைக்கு வராவிட்டால் நான் அவர்களிடத்தில் நான் இருக்க மாட்டேன் எந்த இடைநாள் மீட்டிங்கா இருந்தாலும் சரிதான் அவர்கள் உட்காருகிற சேர்வை நான் உட்கார மாட்டேன் இப்பொழுது அவர்கள் விரும்பி யூஸ் பண்ணுகிற ஒரு டவல் இருக்கிறது நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ண மாட்டேன் தேவனுக்கு மயிமை அப்படித்தான விற்கப்படுகிறது இருந்தது கேட்காமல் ஒரு காரியமும் செய்கிறதும் இல்லை செய்கிறதும் இல்லை என்னுடைய விருப்பம் ஒரு நாளைக்கு நூறு தொடமையாது ஜோமேன் அவர்கள் என்னுடைய கால வரைக்கும் இருக்க வேண்டும் அவர்களுக்கு எனக்கு என்ன நடத்துவதற்கு எனக்கு மேலே ஒரு குறு எனக்கு வேண்டும் என்னை நடத்த வேண்டும் நான் என்னுடைய முதுகு எனக்கு தெரியாது ஆனால் அப்படி நான் என்னுடைய முதுகை பார்த்து சொல்ல ஒரு ஆள் வேண்டும் நான் சரியாக தரையில கொட்டி எனக்கு ஆலோசனை சொல்ல ஒரு ஆள் வேண்டும் என்றுதான் நான் விரும்பி அதாவது நாளை மறுநாள் புதன்கிழமை அவர்கள் காலமாகி ஒரு வருடம் நிறைவடைகிறது இந்த ஒரு வருடத்திற்கு முன்னால் அவருக்கு நான் அப்படித்தான் இருந்தேன் அதை இலோயா இப்பொழுது நான் ஒரு நாளைக்கு இரண்டு தடவையாவது ஒரு தடவையாவது அவர்களை தரிசனத்தில பார்க்கிறேன் ஒன்றாக சேர்ந்து ஊழியத்துக்கு போகிறதும் ஒன்றாக போகிறதும் அவருடைய சில வேலை சில காரியங்களை கண்டிப்பார்கள் அப்படி கண்டிக்கிறதும் எனக்கு என்று அன்பாக அவர்கள் பேசுகிறது இதெல்லாம் நான் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன் அதை இலையா ஆவிகளை அறிஞர் ஆவிகளை அனுபவிக்கிறேன் அனுப்படியாவது தேவையான பிள்ளைகளை சொல்கிற காரியம் என்னென்னா ரெண்டும் சொல்ல உங்களை நடத்துமாவுக்காக உத்தரவத்துடன் விழித்திருக்கிற அவர்களுக்கு கேள்ப்படி எல்லாவற்றிலும் கேள்வி அதாவது சந்தோஷமாக செய்ய செய்யுங்கள் துக்கத்தோடு செய்தால் உங்களுக்கு புரோஜனமாயிருக்காது தேவனுக்கு மயிர் இல்லையா ஆனால் அவர்கள் உங்களை எல்லாருக்கும் ஜோம் பண்ணுவார்கள் எல்லாருக்காக ஜோம் பண்ணுவார்கள் ஆனால் சந்தோஷமாக செய்கிறது இருக்கிறது நீங்கள் என்றைக்கு கட்டட வார்த்தைகள் சரியாக கிழப்பிடிந்து உங்களுடைய வாழ்க்கைகள் சரியாக அமைகின்றதோ அதுவரைக்கும் அவங்க துக்கம் வளவிட்டு போகாது ஏன்னா இவர்களுடைய விருப்பம் என்ன அதாவது உங்களை நேர்த்து வயிற்று படைப்புக்கா இல்லை கிறிஸ்தான் அதாவது ஒரே புருஷன் கற்புள்ள மனவாட்டிகளாய் கொண்டு நிறுத்துகிறதற்காக போராடுகிறபடியால் திருப்பின் வாசலை நிற்கிறப்படுகிறார் அதற்காக அவர்களது சேவை செய்கின்றபடியினால் ஆனால் அவர்களுக்கு நீங்கள் சரியாக இருக்கும் மகிழ்ச்சி பூர்ணமாகிறார்கள் உணர்கிறார்கள் பூர்ணத்துக்கு வேற வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்படித்தானே இருக்கிறார்கள் அங்கிருந்து மாற்றம் இல்லையே இன்னும் அப்படித்தானே இருக்கிறார்கள் என்று நீங்கள் துக்க ஒரு மக்கள் நீங்கள் தர வேண்டும் என்பதல்ல உங்களது பெற்றுக் கொள்கல்ல உங்களை கிறிஸ்து இடத்தில் பூரணப்படுத்தி பூரணத்துக்குள்ளாய் கொண்டு கொண்டு சேர்ப்பதற்காக கிறிஸ்து என்கிற அந்த ஒரே பொருசனுக்கு நீங்கள் மனவாட்டிகளாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி செய்யப்படுகிறது அதற்காகத்தான் இந்த ஞான அதிகாரிகள் சபையிலே கற்று தந்திருக்கிறார் என்று ஏதும் சொல்லுகிறது சில புதிதாக கேட்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டு ரொம்ப வருந்துகிறேன் நாங்கள் இந்த காலமாக ஊழியர் செய்கிறோம் அப்படிப்பட்ட கேட்ட உங்களுக்கு நாற்பத்தி ஆறு வருஷமாக செய்கிறோம் இந்த நாற்பத்தி ஆறு வருஷத்தில் கலந்து போன பாஸ்டரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் குடிசை அது வைத்துக் கொள்வோம் என்று எண்ணவில்லை என்று எண்ணவில்லை எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்துக்காக சம்பாத்தியம் பண்ணி இருக்கிறது உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்று ஏறி அறிஞர் ஊதியம் செய்யப்பட்டிருக்கின்றது எத்தனையோ கோடி திருச்சபைக்காக சம்பாத்தியம் எனப்பட்டிருக்கிறது தனக்காக பிள்ளைகளுக்காகவோ சங்கதிகளுக்காகவோ என்ன இல்லை ஒரு அடி பூமியும் நோக்கம் என்ன தேவனால் கொடுக்கப்பட்ட ஆச்சுமாக்களை பூர்ணப்படுத்தி கிறிஸ்துவனுடைய வருகைக்கு தேவனுக்கு மனமாட்டியாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் இந்த திருப்பணி ஆக்கப்படுகின்றது என்றால் அவருடைய நினைவு கூறுதலான நாளாக இருக்கிறதுனால நான் இதெல்லாம் சொல்ல என்னுடைய அறியாமலே வருகிறது ஆனப்படினால ஏவுதலாக சொல்லுகின்றேன் அன் அப்படினால் மற்ற ஊழியங்களைப் போல மற்ற வெளியே நடக்கிற மற்றவர்களைப் போல யாரும் மனதில் பாவம் செய்து விடாதீர்கள் தேவடிக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துக்காக மக்களை பூர்ணப்படுத்தும்படிதான் இங்கே நடக்கிறது இது ஒரு புகவிடும் இடம் உபோத் சவத்தின் குலை இது இந்த குழையை வைத்துதான் அவர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் உபோத்சவத்தின் குழந்தை சரியில்லாவிட்டால் பாருங்க பிரசவம் பண்ணும் போது இவர் வாழ்ந்தோறும் நம்மளை பற்றிதானே பேசிக் கொண்டிருக்கிறார் என்று வரலாம் நான் சரியாகி விட்டாது நம்ம நமக்கு வராது நான் சரியாக வரைக்கும் நமக்கு நேராகத்தான் வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா கடவுள சமத்துல காத்திருந்து வாங்குகிற செய்தி அல்லவாடினால அங்க யார் யார் எந்த மனதில் இருக்கிறீர்கள் யார் எப்படிப்பட்ட நிலையில் வரகிறீர்கள் வரப்போகுது என்பதை அவருக்கு தான் தெரியும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தரப்படுகிறது அது ரோவையா அதே ரோய்யா கட்டுரை பிள்ளைகளே எதுவான ஆளுமையெல்லாம் கிறிஸ்துக்காக சாமுகள் கேட்கிறார் நான் உங்களிடத்துல வெள்ளியாவது பொண்ணாவது ஏதாவது விச்சத்தை எடுத்தேனா இது சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்னதான் அது கட்டிட பரிசுத்தம் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார்கள் எதையாவது நான் இசைத்து எனக்கு எடுத்தேனா என்று கேட்டான் இல்லை ஒருபோது சொல்லாதீர்கள் தேவனுக்கு மருமை உண்டாவதாக ஹாலா ஹால எல்லா கிறிஸ்துக்காக தேவனுக்காகவே எதற்காக தேவன் கொடுக்கிற ஆத்மாக்கள் பூரணப்பட வேண்டும் கட்டுடல் சம்பத்தில் சேர்க்கப்பட வேண்டும் போது தான் பின்பு தாங்கி கேள்வி கேள்வி நிச்சய லட்சத்தை அருள் முடியாக சுத்தம் கொண்டார் பூரணப்படாது பாவத்தின் மேலும் ஜெயம் வராது உலக தேசத்திலிருந்து விடபடாது ஒரு மனிதன் அந்த வேலையை செய்ய முடியாது அவர்களாயிருக்கவியில் அவர்களுடைய தேர்ச்சி பெற்ற ஞான அதிகாரிகளை வைத்திருக்கிறார் இதற்காக கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி பூர்ண புருஷ்டராக வரைக்கும் அதை வழிநடத்தும்படியாக அப்போது சில தீர்க்கதிகள் மேய்பர்கள் போதகர்கள் சுல்சேச என்கிற ஞான அதிகாரிகளை வைத்து இந்த ஆளுகையை நடக்கின்றது அருமையான தேவ பிள்ளைகளை ஒளிப்போம் உபத்திரம் நமக்கு உண்டு உபத்திரம் எதற்காக நம்மை பூரணப்படுத்துவதற்காக இந்த உபத்திரம் உண்டு உபத்திரம் பல பற்பன அது வரும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த புடமிடுதலுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் அப்பொழுது எனக்கு நமக்கு சாமி என் தேவனுக்கு மைனு உண்டாவதாக ஆண்டவர் ஆகிய தேவன் அவர் சோதனையே அவர் ஜெயித்தார் என்று திருவாக்கு சொல்லுகின்றது கன்வென்சர் நடந்தால் ஆலயத்துக்கு ரொம்ப கரீர் என்று கேட்கும் மேலே இருந்து கொண்டால் போதும் அந்த மீட்டில் உள்ள இருந்து கேட்கறது போல அவ்வளவு அருமையாக அப்படின்னா ஒன்றையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்ன நடக்கிறது என்ன நடக்கிறது பூரா பாடல் பாடல் கன்வென்சன் தான் நடக்கிறது பல இடங்கள் பாடல் ஆராதனை தான் நடக்கின்றது வேற ஒன்று தெரியவில்லை வேற ஒன்று நாம் அறிந்து கொள்ள ஏதும் இல்லை அருமையான தேவருடைய பிள்ளைகளை தேவருடைய திருவாக்கம் என்ன சொல்கிறது மத்திய ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஆகையால் பல்லவத்தில் இருக்கிற உங்கள் பிதார் பூரணராக இருக்கிறது போல நீங்களும் பூரணராக இருக்க கிடையாது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பர்ணத்தில் இருக்கிற பரமபிதாக்குது போல நீங்களும் விமர்சனத்தின் மூலமாக பூர்ண சர்க்குணரான அந்த கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு ஒப்ப நீங்கள் ஆக வேண்டும் என்று நான் சொல்லுகின்றோம் பிதாவை கண்டித்த பிளாவில எந்த மாசு வரும் பூர்ண சர்க்குனர் இவர் உபசரவத்தின் மூலமாக பூரணார் என்று வேதம் சொல்லுகின்றது அவர் வலதுபாசத்தில் இருக்கின்றார் இந்த ஓடிய நடக்கிறது பிள்ளைகளை வாரந்தோறும் பாவரிக்க செய்வதே நோக்கமாக கொள்ளாதீர்கள் தொடக்கமாய் பாவரிக்க செய்வதே நோக்கமாய் கொள்ளாதீர்கள் வருந்துகிறோம் இங்கே ஒரு சிலரை பார்க்கும்போது இறந்துவிட்டால் இவர்கள் எப்படி ஒரு மூன்று நான்கு ஐந்து நிமிடமா செய்வாங்க என்று என்ற அளவுக்கு இன்னும் இருக்கிறது வரிசையாக சாட்சிய எழுப்புறாங்க பாவரிக்கிறார் வரும் சக்கரவமாக எழும்பி வாரத்தில் ஏழு நாள் பாவரிக்க வைத்தாலும் அறிக்கை ரெடியாக இருக்கணும் அல்ல பூர்ணத்துவம் அல்ல இது இது வந்து தொண்டர்களே பேசியும் இருக்கிறது அப்படித்தான் எவ்வளவுதான் மனதிலாலும் அப்படித்தான் குளிரலாமல் இருக்கிறவைகளை போல இருக்கக்கூடாது அது எப்படி நல்ல தேவையான பிள்ளைகளே நம்ம ஆண்டவர்கள் தேவையுடைய நோக்கம் நம்மை பூரணப்படுத்த முடியாது பூரணப்படுத்துவதற்காக உபத்திரவர்களை நம்முடைய வாழ்க்கையில கற்று அனுமதிக்கின்றார் அந்த பூரணத்துக்கு இடையூறாயிருக்கிறதை நாம் அகற்றும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை மட்டும் அறிந்து கொள்ள கட்டிடத்தில் ஏன் கத்தனை செய்தார் ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்ற நம்மை பூரணப்படுத்துவதற்காக அந்த பூர்ணத்துவம் இருக்க முடியாது வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம் பூர்ணத்துவத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு கொஞ்சம் பயபக்தியும் தேவை அதைத்தான் இங்கே அப்போது குறைந்திருக்கிறதும் போது ஏழாம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை சொல்லும் இப்படி அவர் சொல்லுகின்றார் ரெண்டு இப்படிப்பட்ட வாக்குமக்கு உண்டாக பிரியமானவர்களேசத்திலும் ஆவிலும் எல்லா அசுத்தையும் நீங்க இப்படிப்பட்ட வாக்குத்தையும் நமக்கு உண்டா இருக்கிறபடியால் சரீரத்தில் உண்டாக இருக்கிற அசுஸ்தான் நீங்க நம்ம சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமான தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவுள் எப்படி பூரணப்படுத்தணுமா தேவ பயத்தோடு இப்பொழுதே இவர்களை செய்து கொள்வோம் இப்படி பார்த்துக் கொள்வோம் இப்படி பழகிக்கொள்வோம் இப்படி இதை அனுமதித்துக் கொள்வோம் அப்புறம் செய்து கொள்ளலாம் என்றால் இவர் அதே நிலையில் தான் இருப்பார்கள் வளர்ச்சி அடைய மாட்டார்கள் பூரணப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தேவ பயம் அங்கே இருக்க வேண்டும் தேவ பயம் இருக்க வேண்டும் நான் பயத்தை நான் படிக்கும் ரெண்டு பரிசுத்தையும் நான் பார்க்கின்றேன் ஒருவர் யோசிப்பு ஒருவர்சன் ரெண்டு பேரும் கரைபடாத தூய்மைக்கப்பட்டவர்கள் பாவம் பற்றி பிடித்தது கால் பாவம் பற்றி பிடித்தது விட்டு ஓடினார் இவர் நிதானமாய்ப்பதில் சொல்லி முறையாக தன்னுடைய வாழ்க்கையை பரிசு கேட்க அமைத்துக் கொண்டார் என்று நாம் காண்கின்றனர் பயன்படுத்தவர்கள் எல்லாருக்கும் வழங்குமே யோசிப்பு அரசனுடைய மனைவி கரைபடுத்த பார்த்தார் தேவனுக்குற மாவள பெரிய பல செய்வது எப்படி எப்படி அவர் அந்த பாவத்தை செய்துவிட்ட வீட்டில் இருக்கிறதெல்லாம் அனுமதித்திருக்கிறார் கட்டுரை சுத்தவரை நிறைவேறாது அவர் அந்த பூரணத்தை அடைய மாட்டார் இன்று யோசிப்பு என்றால் மணியாக இருக்கிறார் அல்லவா கால்பாட்டில் ரூ தூத்திருக்கிறது காலையில் முறையாக விவாதம் செய்து கொள்கிறேன் மனிதர்கள் சில தவறுகளை பண்ணிவிட்டு போர் அடைந்திருக்கிறார்கள் இவர்கள் பாவம் சங்களை தேடி வந்தாலும் அவர்களை மேற்கொண்டார் தேவ பயம் தேவ பயம் தேவ பய ஒரு மனிதனுக்குள்ளே எவ்வளவு குடி கொள்கிறதோ அவளுக்குதான் பூர்ண லட்சிப்பை அடைவான் கிறிஸ்துவ வளர்ச்சி அடைவான் தேவ சாயம் அவரிலே உண்டாகும் அவருக்கும் தேவனுக்கும் நெருக்கம் உண்டாகும் உறவு உண்டாகும் என்பதை அறிந்திருக்கிறோம் நான் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் லட்சியத்தின் சந்தோஷம் என்று லட்சியத்தின் சந்தோஷம் என்று கொண்டிருக்கிறது அந்த ரஷிக்கிலே ஆனந்தம் என்று ஒன்று இருக்கிறது அது ஆனந்த அபிஷேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மகிழ்ச்சியின் அபிஷேகம் ஒன்று எல்லாருக்கும் பர்சுத்தாய் பற்றி எல்லாருக்கும் அதாவது ஒரு சந்தோஷம் உண்டு அது ஆனந்தம் என்று இருக்கிறது ரேவையா ரேவையா ஆனந்தம் என்று சொன்னால் மதுபானத்தினால் மயங்கிறவன் ஞானவான் அல்ல ஆவியினால் தான் ஞானவான் இந்த பாரு அதைவிட சிறப்பாக படுகிறது அதாவது துன்பங்கள் துக்கங்கள் தொல்லைகள் நெருங்க நெருங்க உபத்திரம் பாடுகிற அணுக ஆனந்த தைவம் அதிலிருந்து பொங்கி பொங்கி பொங்கி வழிகிடப்படுகிற அதிலே கலிபுரந்த உடக்தான் இது அவரை மேற்கொள்கிறது ஆபரேஷன் அதாவது இந்த கருத்துக்கே ஆபரேஷன் கிடைக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அந்த இடங்களை மறுக்க வைத்துவிட்டு இவர்களை பார்க்கவே அறுக்கிறார்கள் அறுத்து ஆபரேஷன் நடக்கிறது ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது வலி இருக்காது வேதனை இருக்காது ஒன்றும் இருக்காது அதே வண்ணமாக ஒரு மனிதன் இந்த ஆனந்த அபிஷேகமாகிய இந்த நிலை அவன் அடையும் போது அவன் உபாசனம் வந்து அவனை அருளாறு என்று அறுத்து கொண்டிருக்கும் போதும் அவன் அந்த ஆனந்தத்தில் அதிலே கலிபுரிந்து கொண்டிருக்கிறான் இதில் அவனை இவரை கஷ்டப்படுத்தாதபடி இதை அவரை ஆட்கொண்டு விடுகிறது ஆனப்படி அதன் குடும்பத்தை மறந்து விடுகிறான் என்று நாம் காணுகின்றோம் அது அருவியா அதே அருவையா சந்தோஷம் வேறு ஆனந்தம் வேறு அப்படி நான் இந்த அபிஷேகத்திலே ஆழம் ஆழம் ஆழம் ரொம்ப ஆழங்கள் இருக்கையானவர்களே இவைகள் நம்மை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதாவது ரட்சிப்பு பூர்ணப்பட மயத்து நடக்க வேண்டும் சிலர் சொல்வார்கள் அறியாமை செய்து அறியாமல் செய்து அறியாம ஒரு பாட்டு படிச்சேன் அறியாம சேன் அறியாமல் அதுவும் பாவம் அறியாமை என்ற ஒன்று கோட்டு பாவைக்கு செய்யறோம் அல்லவா அறிந்துதான் செய்கின்றோம் தேவ பைரம் இல்லாதபடினாலே செய்ய வைக்க பூரணப்பட வேண்டுமே நான் பூரணப்பட வேண்டுமே சாயலை அடைய வேண்டுமே நான் இந்த மேலே இருக்கிற பர்மகட்டை திட்டமிட்டு இருக்கிற அந்த படியில நான் ஏறி உள்ளே போக வேண்டுமே என்று அந்த இடம் நமக்கு இருக்க வேண்டும் பரிசுத்தாய் பற்றி எல்லாரையும் ஆவியானவர் உணர்த்துவார் செய்யாதே செய்யாதே செய்யாது என்று பிள்ளைகளை நான் உங்களுக்கு மறுபடியும் கேட்டுக் அதாவது அன்பு நிமித்தம் உங்களை வேண்டிக் என்று நேற்றைய தினத்தில் நான் ஒரு சின்ன வார்த்தை சொன்னேன் அன்பு நிமித்தமாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்னோடு சென்று போராட வேண்டும் என்று அன்பு நிமித்தமாக வேண்டிக் கொள்கிறேன் போல அன்பு நிமித்தமாக கேட்டுக் இருக்கிற பூரணப்பட வேண்டும் பூர்ண சொத்தை அடைய வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் அதற்கு நம்ம இருக்க வேண்டிய காரியம் என்ன பயம் தேவ பயம் நம்முடைய உலகத்தில் இருக்க வேண்டும் தேவ பயிலாவிட்டால் வாயிலிருந்து பேசும் வாயிலிருந்து பேசும் மனதில் விரும்புகிறதா நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பித்து விடுவோம் அப்புறம் வந்து பாவர்கள் செய்து பிரோஜனம் இல்லை எனக்கு தேவன் கற்று தந்தது ஒரு மனிதன் அடிக்கடி எதிராளியால் கல்லடி விட்டு காப்பட்டு அந்த காயத்தை அவன் ஆற்றிய போதிலும் உடம்பெல்லாம் முகமெல்லாம் தலும்பாக ஆகிவிடும் ஆகிவிட்டால் அவனுடைய பர்சனாலிட்டி போய்விடும் அவனை விரும்ப மாட்டார்கள் ஒரு பெண்ணுக்கு அப்படி இருக்கும் ஆண்டவரை விரும்ப மாட்டார் அதே அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மனவாட்டியாக ஏற்றுக்கொள்ளும் போது கொள்ளுகிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதாவது பழுது ஒன்று நம்மளே இருக்கக்கூடாது இல்லை வேதம் சொல்லுகின்றது பழுது உள்ளவர்களை மனவாட்டியலாக ஏற்றுக்கொள்கிறது இல்லை காலை மாறிவிட்டாலும் களம்பு நம்ம இதில் இருக்கிறது அல்லவா கழும்பு இல்லாமல் காத்துக்கொள்ள வேண்டும் அது எழுதியா விழுந்து விழுந்து எழுந்திருக்கலாம் என்று சிலர் சொல்வார நீதிமன்றம் எழுத வந்தால் எழுந்திருப்பார் என்று சொல்லி அது இருக்கட்டும் ஆனால் அதனுடைய அதனுடைய ஸ்டாண்டர்டு வேறு நாம் இப்போ நம்முடைய சபையத்திலிருந்து அதற்காகத்தான் எல்லாத்திலும் போய் ஆராதிக்கலாம் இங்கிருந்து வெளியே போனவர்களும் ஆராதிக்கிறார்கள் ஆராதிக்கட்டும் அதை பற்றி நமக்கு இல்லை நாம் ஆராதிப்பது இந்த நோக்கமில்லை என்றால் பூர்ணத்துவம் அடைய வேண்டும் கிறிஸ்துவின் சாயலை அடைய வேண்டும் என்பதற்குரிய சத்தியத்தை நமக்கு தந்திருக்கின்றார் அவையை நாம் உலகிற்கு அறிவிக்க கட்ட நமக்கு ஆயுஷர்களை தருவார் அதை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல கட்ட உதவி செய்வார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் உலகத்தில் அறிவிக்கப்படுகிறது பூரணத்துக்குரிய சத்தியம் அறிவிக்கப்படவில்லை அப்படியாவது சபையின் மூலமா எரிசிலமில் வேதம் இருந்து வேதமும் எரிசிலிருந்து கட்டண வசனமும் வெளிப்படும் உண்மைதானே அது அப்படி ஆகும் ால அதற்கு கட்ச நாடுகளுக்கு செய்த உலகம் முழுவதும் இந்த கடைசி கால பூர்ணத்துக்குரிய சத்தியம் உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்படும் அறிவிக்கப்படும் கட்ட அதை செய்ய போகிறார் உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உபத்திரவம் உண்டு உபத்துறை கற்றுக்கொள்ள உபத்துறை நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற முதல் இடத்திற்கு தெரிந்து கொள்ளப்படுவதற்கு உபத்துறை எதற்காக வருகிறது கத்திராயி தேவையை அனுமதிக்கிறார் நான் ஜெயித்தேன் நீங்களும் கத்திரவாக்க சொல்லுங்கள் கண்டி ஆசிரியர்